ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் ஸ்ரீ தர்மத்தை தொடர்ந்து பார்த்துன்னு வர்ற வரிசையில் ஸ்திரீகள் செய்ய வேண்டியதான சமையலில் சில நியமங்கள் அதாவது சில கட்டுப்பாடுகளை நம்முடைய ரிஷிகள் புராணங்கள் காண்பிக்கிறது அதை நாம் தொடர்ந்து பார்த்துன்னு வரோம் அதில் சமையலறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ரிஷிகள் நமக்கு சொல்லியிருக்கா அதாவது நாம் சமைக்கக்கூடியதான இடம் அங்கே சில தேவதைகள் வாசம் பண்ணுறா சமைக்கக்கூடியதான இடத்துல அந்த இடம் நாம் படுத்துக்கூடியதான இடமாக இருக்கக்கூடாது சுத்தம் பண்ணின இடமாக இருக்கணும் அதாவது மூழ்கி இருக்கணும் கோலம் போட்டிருக்கணும் சமைக்க அடுப்பிலேயே கோலம் போட்டு வைக்கிறதுன்னு வழக்கம் கிராமங்களில் பார்த்தா தெரியும் அடுப்பில் சானியால் மொழிகி கோலம் போட்டு வைப்பா அடுப்பில் அப்படி கோலம் போட்டுவிட்டு சமைக்க ஆரம்பிக்கணும் அடுப்பில் அந்த அடுப்பு தினமும் நாம் செய்யக்கூடியதான அடுப்பினுடைய வாசல் கிழக்கை பார்த்து இருக்கணும் தேவதைகளுக்கு நாம் சமைக்கிற பொழுது கிழக்கை பார்க்க அடுப்பை வச்சு சமையல் பண்ணணும் பித்தக்களுக்கு நாம் சமைக்கிற பொழுது மேற்க பார்த்து அடுப்பு இருக்கிறா போல வச்சு சமைக்கணும் பிரேதஸ்ரா தேது யாமிக்கம்னு அபர காரியங்களில் தெற்கு பார்த்து தெற்கை பார்த்து வாசல் வச்சு சமைக்கணும் அப்படின்னு கட்டுப்பாடுகள் இருக்குது அதுதான் இதை இந்த அக்னிஹோத்திரம் பண்ணுறவாலலாம் பார்த்தா தெரியும் அவர்கள் செய்யக்கூடிய யாகங்களில் நாம் தனியாக வேறு ஒரு அடுப்பில் சமையல் பண்ணி அந்த ஹோமம் பண்ணக்கூடியதான வஸ்துவை தயார் பண்ணி கொண்டு வரமாட்டாள் அங்கேயே தயார் பண்ணுவாள் அங்கே பார்த்தா தெரியும் ஆகவனீயம்னு ஒரு அக்னி அந்த அக்னியினுடைய வாசல் கிழக்க பார்த்து தேவதைகளுக்கு செய்யக்கூடியதான வஸ்துக்களை அங்கே சமைப்பா அந்த அடுப்பில் சமைக்கணும் ஏன்னா அது கிழக்கை பார்த்து வாசல் அதே போல் பிதற்களை செய்யக்கூடியதான ஆகுதிகளுக்கு தேவையான வஸ்துக்களை தக்ஷிணா அக்னின்னு ஒரு அக்னி அந்த அக்னியில் சமைக்கிறது அது மேற்கப்பாத்து வாசல் தேவதைகளுக்கு கொஞ்சம் பித்தர்களுக்கு கொஞ்சம் அப்படி கலந்துருக்குன்னா காரிகபத்தியம்ங்கிற அக்னியில் சமைக்கிறது அப்படின்னு பிரித்து மூன்று அக்னியாக இருக்குது ஸ்ரௌத அதுதான் அடிப்படை நமக்கு பாக்கி எல்லா இடங்களுக்கும் அதே கட்டுப்பாடுகளை தான் இங்கேயும் நமக்கு ரிஷிகள் சொல்கிறா தேவதைகளுக்கு சமைக்கிற பொழுது கிழக்கை பார்த்து அடுப்பு வச்சுக்கணும் இன்னும் தினப்படி நாம் சமைக்கக்கூடியதான கரிகாய்கள் நறுக்கிறது கிழக்கை பார்த்து அருவாமணையை வச்சுன்னு உட்காந்து நறுக்கணும் கிழக்கை பார்த்து உட்காந்து நறுக்கணும் கரிகாய்களை அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது அதே போல் பித்தர்களுக்குன்னு சமைக்கிற பொழுது அடுப்பு மேற்க பார்த்து இருக்கணும் அந்த ஸ்ராத்தங்களில் நாம் சமைக்கிறதுக்கு கரிகாய்கள்லாம் தயார் பண்ணுற பொழுது மேற்க பார்த்து உட்காந்து கரிகாய்கள்லாம் நறுக்கணும் அதே போல் பிரேத்தஸ்ராத்தம்னு சொல்லக்கூடிய அதனால் அபர கர்மாக்களில் பொழுது அந்த அடுப்பு தெற்கை பார்த்து வச்சுக்கணும் தெற்க பார்த்து உட்காந்து நறுக்கணும் அதனால தான் தினப்படி நாம் உட்காந்து கரிகாய்கள் நறுக்கும் பொழுதும் சரி எது செய்யும் பொழுதும் தெற்க பார்த்து உட்காந்து செய்யக்கூடாது அப்படி செய்கிறதுனால தான் நாம் தேவதைகளுக்கு பண்ணுற பொழுதே பித்திருக்கள்லாம் வந்துடுறான் பிரேதங்கள்லாம் வந்துடுறது அந்த அவிசை எடுத்துக்கிறதுக்கு ஆகின அந்த அன்னத்தை நாம் சமைக்கிறது சாப்பிட்றதுனால தான் நமக்கு ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படுது இதெல்லாம் அடிப்படையான கட்டுப்பாடுகள் ஏன் இப்படி எல்லாம் கட்டுப்பாடுகள் அப்படின்னு கேள்வி கேட்காமல் நாம் அதை கடைபிடிக்கணும் அதுதான் ரிஷிகளுக்கு திருப்தியை கொடுக்கும் தேவதைகள் சந்தோஷப்படுவார் ஏன் ஒவ்வொன்றுக்கும் ஏன் ஏன்னு கேள்வி கேட்டால் அத்தனைக்கும் பதில் இருக்குது ஆனால் சில விஷயங்கள் ஏன்னு கேட்காமையே நாம் செய்யணும் அதில் இந்த கட்டுப்பாடுகள்லாம் வருது தெற்க பார்த்து உட்காந்து சமைத்தால் அதற்குன்னு உள்ள தேவதைகள்லாம் அங்கே வந்துடுறா இந்த அப்பரகாரியங்களில் சமைக்கிற பொழுது அபர காரியங்களுக்குன்னு பாகங்கள் வாங்கிக்கிற ஜீவன்கள் இருக்கா அவெல்லாம் வந்துடுறா அதே போல் பிதர்களுக்கு சமைக்கிற பொழுது இந்த பித்திருக்களுடைய பாகங்கள் வாங்கிக்கிறதுக்குன்னு சில பேர் இருக்க அவன் வந்துடுறாள் இதெல்லாம் நாம் ஸ்ராத்தம்ங்கிற பிரகடணத்தில் ஸ்ராத்தம்னு நாம் தனியாக ஒரு தலைப்புல நிறையா தர்மங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த சமயத்தில் இதெல்லாம் விரிவாக நாம் தெரிஞ்சுக்கலாம் அதேபோல் தனப்படி நாம் தேவதைகளுக்குன்னு சமைக்கிற பொழுது தேவதைகளுக்குன்னு பாகம் எடுத்துக்கிறவா அங்கே வர ஆகியனால்தான் கிழக்கை பார்த்து அடுப்பை வச்சுண்டு நாம் சமைக்கணும் அதேபோல் தெய்வீகம் பிரதமம் குறையாதுன்னு முதல்ல சாதம் சமைக்கணும் தினப்படி சமைக்கிற பொழுது முதல்ல அன்னம் சமைக்கிறதுலேருந்து ஆரம்பிக்கணும் பித்தர்களுக்கு சமைக்கிற பொழுது முதல்ல பருப்புலேருந்து ஆரம்பிக்கணும் பருப்புகள் முதல்ல செய்துக்கணும் கரிகாய்கள் செய்துக்கணும் யக்ஞந்தும் ஜெகன்யத்தகானு கடைசியாக அன்னம் வைக்கணும் சிராதத்தில் கடைசியாக சாதம் வைக்கணும் சாதம் வச்சு முடித்தாச்சுன்னா சமையல் ஆச்சுன்னு அர்த்தம் அது மாதிரி பித்திருக்காரியங்களில் பண்ணணும் இந்த வரிசையில் தான் பண்ணணும் அதேபோல் நாம் செய்யக்கூடிய அந்த வஸ்துக்கள்ல பகலில் பால் மா பால் தா சாப்பிடப்படாதுன்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்கிறது பகலில் வெறும் பால் குடிக்கப்படாது ராத்திரியில் வெறும் தயிர் குடிக்கப்படாது ராத்திரியில் தயிர் சாதம் சாப்பிடக்கூடாது பகலில் பால் சாதம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் அடிப்படையான தர்மங்கள் அப்படி சமைக்க கற்றுக்கணும் அப்படி சமைத்து செய்தால்தான் நமக்கு சரி தேகமும் ஆரோக்கியமாக இருக்கும் நமக்கு தேவத்தை சக்தி நமக்கு ஜாஸ்தியாக ஏற்படும் நாம் எதற்காக சமைக்கிறோமோ அந்த பலன் நம் பூர்ணமாக நாம் அடைய முடியும் அதில் முன்ன செய்தால் அதனுடைய பூர்ணமான பலனை நாம் அடைய முடியாது அதே போல் அந்த சமைக்கிறதுக்கு பாத்திரங்கள்லாம் கூட எப்படி வச்சுக்கணும்னு நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கறது அதாவது வெங்களம் பித்தளை இரும்பு மூணு தான் எடுத்துருக்கா சமைக்கிறதுக்கு வேறு எந்த உலோகத்திலையும் சமைக்கப்படாது வெங்களப்பானைன்னு வெங்கல வெண்கலத்தில் வச்சுருப்பா அதில் சாதம் வைக்கிறது அப்படி பண்ணணும் பாக்கி உலோகங்கள்ல பண்ணால் விஷத்துக்கு சமம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஆனால் இப்போ அநேகமாக நாம் அலுமினியம் தான் உபயோகப்படுத்துகிறோம் இந்த சாதம் வைக்கிறதுக்கு குக்கர்னு ஒன்று வச்சுக்கிறாள் அது அலுமினியம்தான் நினைக்கிறேன் அது அலுமினியத்தில் சமைக்கக்கூடாது சமைத்தால் அது ஆரோக்கியம் இல்லை இல்லை அதை சமைத்தா சீக்கிரமாக ஆறுது எரிபொருள் மிச்சமாக ஆறுது அப்படின்னு எவ்வளவோ நாம் அதற்கு சொன்னாலும் கூட இதை வாரத்தில் ஒரு நாளைக்காவது வெங்கலப்பானைகளை சமைச்சு சாப்பிட்றதுன்னு வச்சுக்கணும் வாரத்தில் ஒரு நாளைக்காவது வெங்கலப்பானையில் சாதம் வச்சு அந்த அன்னத்தை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு நான் முதல்ல அடிப்படையாக ஆரம்பித்தால் அந்த அன்னத்தினுடைய ருச்சியே தனியாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்தவாளுக்கு தான் அந்த ருச்சி தெரியும் அப்படியே வாரத்தில் ஒரு நாள்னு ஆரம்பித்தா அப்புறம் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே நமக்கு தினமும் வெங்கலத்தில் வெங்கல பானையில் சமைச்சு சாப்பிட்லாம்னு ஆசைப்படும் அப்படி பழக்கப்படுத்திக்கணும் அலுமினியத்தில் சமைச்சு சாப்பிடக்கூடாது அலுமினியம்ங்கிற உலோகமே நம்ம தேசத்துக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாள் அலுமினியங்கிறது எப்போ வந்ததுன்னா வெள்ளக்காரனால தான் வந்தது அதாவது இந்த கைதிகளெல்லாம் ஜெயிலில் போட்டு வச்சிருப்பான் அந்த கைதிகளுக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அலுமினியத்தில் சமைக்கிறதுன்னு வெள்ளக்காரன் கொண்டு வந்தான் அலுமினியத்தில் சமைத்தா நமக்கு சில குறை ரத்தத்தில் தோஷம் ஏற்படுறது ரத்தத்தில் சில அணுக்கள் இறந்து போகிறது அலுமினியத்தில் சமைக்கிறதுனால சந்ததிகள் ஏற்படாமல் செய்கிறது இந்த அலுமினியம்ங்கிற உலோகம் மலட்டுத்தன்மையை கொடுக்கறது அதனால தான் அலுமினியத்தில் சமைச்சு போடுறது அப்படின்னு வந்தது கைதிகளுக்கு அலுமினியத்தில் போடுறது அப்படின்னு வந்து வந்து இப்போ என்னாச்சு அத்தனை வஸ்துக்களுமே அலுமினியத்திலேயே சமைக்கிறதுன்னு வந்துடுச்சு அப்படி இருக்கக்கூடாது அலுமினியம்ங்கிறது ஆரோக்கியமான ஒரு உலோகம் இல்லை அது அலுமினியத்தில் சமைத்து சாப்பிடப்படாது வெங்கலத்தில் சமைக்கணும் பித்தளையில் சமைக்கலாம் உள்ளே ஈய்யம் பூசியிருக்கணும் உள்ளே ஈய்யம் பூசி அதில் சமைத்தால் அது ஆரோக்கியம் அந்த வஸ்து கெட்டு போகாது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நாம் அப்படி சாப்பிட்றோமோ இல்லையோ சுவாமிக்கு நைவேத்தியம் அப்படி தான் செய்யணும் சுவாமிக்கு நைவேத்தியமாவது கொஞ்சமாக வெங்கலப்பானையில் சாதம் வச்சு நைவேத்தியம் பண்ணுறது உள்ள ஈய்யம் பூசின பித்தளை பாத்திரத்தை வச்சு சமைச்சு அதை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுன்னு செய்யணும் அப்படி இல்லாமல் அலுமினியத்தில் சமைத்த சாதத்தையே நாம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணினால் நாம் விஷத்தை கொடுக்குறோம் சுவாமிக்கு சுவாமியும் நமக்கு விஷத்தை தான் கொடுப்பேன் எதா சேவையதி ததா பவத்தின்னு உபனிஷத்து சொல்கிறது எப்படி என்னை உபாசிக்கிறானோ நான் அப்படி அவனுக்கு அனுகிரகம் பண்ணுவேன் அப்படின்னு பகவான் சொல்கிறார் அப்போது நாம் பகவானுக்கு விஷத்தை நைவேத்தியம் பண்ணினால் பகவானும் நமக்கு விஷத்தை தான் கொடுப்பார் ஆகையினால நான் சுவாமிக்கு நைவேத்தியமாவது வெங்கல பானையில் பித்தளை பாத்திரங்களில் சமைக்கிறது மாற்றி வச்சுக்கிறது வேணால் நாம் இதில் வேணால் மாற்றி வச்சுக்கலாம் சமைக்கிறது அதில் தான் சமைக்கணும் அதனுடைய ருச்சியும் தனியாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்தவாளுக்கு அது தெரியும் அப்படி வாரத்தில் ஒரு நாளைக்காவது அது மாதிரி சமைக்கிறதுன்னு வச்சுக்கிறது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம் மேற்கொண்டு உள்ள தர்மங்களை அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்